வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அனுக்கீர்த்தனா அப்பா ஆயிரம் நண்பர்களுக்கு சமம் அம்மா ஆயிரம் அப்பாக்களுக்கு சமம் ஆம் அப்பா ஆயிரம் நண்பர்களுக்கு சமம் அம்மா ஆயிரம் அப்பாக்களுக்கு சமம் என்கிறார் எமர்சன் நன்றி வணக்கம்